வணக்கம் ஜூலை 21 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சரியான நேரத்தில் காலதாமதமின்றி சேவை வழங்குவதில் இண்டிகோ என்ற விமானம் முதலிடத்தில் உள்ளது இரண்டு எபோலோ வைரஸ் மீண்டும் காங்கோ நாட்டில் வேகமாக பரவி வருகிறது மூன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் சென்னையில் நடைபெற்றது நான்கு ஜி எஸ் டி வரி விதிப்பு முறையை ரத்து செய்ய முடிவு நாடு மலேசியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ராமலிங்கம் சுதாகர் என்பவர் எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஸ்மார்ட் போன் மற்றும் லேப்டாப்களில் பேட்டரி திறனை நூறு மடங்கு அதிகரிக்க செய்யும் புதிய கருவியை எந்த நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மூன்று நூற்றாண்டு விழா கண்ட குஷன் பாகுலா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நான்கு விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யும் காய்கறி கூட்டுறவு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி